வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்திச்சேவை ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்ப அவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் போராட்டத்தில் ஈடுபடும் போக்குவரத்து தொழிலாளர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் எனவும் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது போக்குவரத்து போராட்டம் தொடர்பாக நேற்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சரே நேரடியாக தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு மாதங்களில் டெங்கு காய்ச்சல் காரணமாக நாற்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல் அளித்துள்ளது கோடி ரூபாய் செலவில் மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரைகள் அழகுப்படுத்தப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது நீர்வரத்து குறைந்ததால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியின் நீர்மட்டம் சரிந்துள்ளது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது ஒடிசா மாநிலம் ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் சோதனை நடத்தியதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ வருத்தம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்துக்கான பிரத்யேக சின்னத்தை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளதை அடுத்து அந்த சின்னம் வெளியிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பட்டாசு வெடிக்க தடை கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக நேற்று பதினெட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இப்போதும் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா மூக்கை நுழைப்பது சரியல்ல என ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது ஏமன் நாட்டிலிருந்து ஹவுதி போராளிகள் ஏவிய ஏவுகணையை சவுதி அரேபியா தாக்கி அழித்தது கனடா நாட்டில் விற்கப்பட்ட சீன தயாரிப்பான உலக உருண்டை பொம்மையில் இந்தியாவிலிருந்து காஷ்மீர் பிரித்து காட்டப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிலவு பூமிக்கு மிக அருகில் வரும்போது நிகழும் சூப்பர் மூன் சந்திரகிரகணம் வரும் தேதி நிகழவுள்ளது வணிகச் செய்திகள் சாக்லேட் நிறத்தில் புதிய பத்து ரூபாய் நோட்டுகளை வெளியிட ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது ஐடியா செல்லுலார் நிறுவனம் முன்னுரிமை பங்குகள் விற்பனை மூலம் மூவாயிரத்தி கோடி நிதி திரட்ட அந்நிறுவனத்தின் இயக்குநர் குழு அனுமதி அளித்துள்ளது பேரி சைக்கிளை தயாரிப்பதில் ஹீரோ சைக்கிள் நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது பொதுத்துறை வங்கிகளில் எண்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நாடாளுமன்றத்தின் அனுமதிக்காக மத்திய அரசு காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விளையாட்டுச் செய்திகள் கேப்டவுன் நகரில் நேற்று தொடங்கிய இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் தென்னாப்பிரிக்கா 286 எண்பத்தி ஆறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்தது முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி மூன்று விக்கெட் இழப்புக்கு இருபத்தி ரன்கள் எடுத்துள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி நாற்பத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலிய அணி இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ரன்கள் எடுத்துள்ளது ஐ வரலாற்றில் அதிக தொகையான பதினேழு கோடி ரூபாயை கொடுத்து பெளுரு ராயல் சஞ்சர்ஸ் அணி விராட் கோலியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளிலிருந்து காயம் காரணமாக பிரபல வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் விலகியுள்ளார் திரைச்செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள புதிய திரைப்படம் நிமிர் இப்படத்தை தனது ரெட் ஜெயின்ட் மூவி சார்பாக அவரே தமிழகம் முழுவதும் வெளியிட உள்ளார் இன்றுமாலை கீழ்பாக்கம் சிஎஸ்ஐ பெய்ன்ஸ் பள்ளி வளாகத்தில் மாபெரும் கானா இசை நிகழ்ச்சிக்கு இயக்குநர் ப ரஞ்சித் ஏற்பாடு செய்துள்ளார் அனிருத் இசையமைப்பில் வெளிவந்துள்ள தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் பாடல்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்